தலைப்பு நூற்று பத்து இல்வாழ்வானுக்கு நியாயம் மைதுனம் ஊற்றுக்கேணி நியாயத்தை ஒத்திருக்கின்றது அதாவது ஊற்றுக்கேணியை இடைவிடாமல் பத்து தினம் இறைத்தால் அதன் வருவாய் குறைந்து அதில் ஜலமில்லாமல் போய் பிரயோஜனப்படாது அதுபோல் இறைக்காத ஊற்றுக்கேணியில் உள்ள நீரில் அழுக்கு ஏறி அதன் வருவாய் அடைபட்டு அதன் சுரப்பு நின்றுவிடும் பின்பு அந்த கேணியில் உள்ள நீர் சூரிய உஷ்ணத்தினால் கிரகிக்கப்பட்டு ஒன்றுமில்லாமல் போய்விடும் இதுபோல் இடைவிடாது மைதுனம் செய்தால் இந்திரியத்தின் வருவாய் குறைந்து அருமையாக கிடைத்திருக்கின்ற தேகம் அதிசீக்கிரத்தில் போய்விடும் மைதுனம் எந்த காலத்தும் இல்லாதிருத்தலினாலும் மேற்குறித்த ஊற்றுக்கேணி நியாயத்தால் கேடுண்டு அதாவது மைதுனம் எந்த காலத்திலும் இல்லாதிருத்தலினால் இந்திரியத்தின் தன்மை கட்டு அதனால் அவ்விந்திரியத்தின் வருவாய் அடைப்பட்டு மிகுந்திருந்த அவ்விந்திரியமும் உஷ்ணத்தால் வற்றிவிடும் பின்பு தேகம் உடனே போய்விடும்